நற்றினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஜூன் பன்னெண்டு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் அதாவது வர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அங்கமா இருக்கிற சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனால அனுசரிக்கப்படுற ஒரு தினம்தான் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் அது அனுசரிக்கப்படுற தினம் ஜூன் பன்னெண்டு இது ஐஎல்ஓவோட சட்ட விதி வேலை வாய்ப்புக்கான குறைந்தபட்ச வயது அப்படிங்கிற விதியை எதிர்த்து வேலை வாய்ப்புகள் உருவாக்க கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்த தொடங்கப்பட்ட தினம் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஐஎல்ஓட சேர்ந்து யூனிசெஃப் நிறுவனமும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு தடை விதிக்கணும் அப்படின்ட்டு சர்வதேச அளவில் முயற்சி எடுத்துட்டு வர்றாங்க இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை நாம மூணு வகையா பிரிக்க முடியும் முதல்ல அவங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் உதாரணத்துக்கு வறுமை பசி கல்வியறிவு இல்லாத நிலை ஆபத்தான வேலை சூழல் பாதுகாப்பு இப்படி குழந்தைகள் உடல் நலனை பாதிக்கிற வேலைகளால அவங்களுக்கு ஆஸ்துமா டிபி இப்படி அவங்களோட ஆரோக்கியம் கெடுது ரெண்டாவது மன பாதிப்புகள் உதாரணத்துக்கு எழுத்தறிவு இல்லாத தன்மை படிக்கிற பழக்கம் இல்லாதது பொது அறிவு இதெல்லாம் கிடைக்காம குழந்தைகள் மன ரீதியா பாதிப்படைவாங்க மூணாவது சமூக ரீதியிலான பாதிப்புகள் கல்வி அறிவு இல்லாம வறுமையில இருக்கிற இந்த குழந்தைகளால சமூகத்தில் அவங்களால ஒரு நல்ல நிலைமைய அடைய முடியாம சமூகத்தால புறக்கணிக்கப்படுற ஒரு நிலைமை இப்படி குழந்தை தொழிலாளர்களை பாதிக்கிற பல விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குறியாக்கிடுது அப்படிப்பட்ட குழந்தை தொழிலாளர்களுக்கு சமூகம் அவங்கள அதிலிருந்து விடுவிச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கணும்ட்டு தொடங்கப்பட்ட தினமான குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தில் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களையும் ஐஎல்ஓ நிறுவனம் ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் வலியுறுத்துகிறாங்க குழந்தைகளுக்கு கல்வி வசதி கட்டாயம் தேவான்ட்டு சொல்லும் போதே அந்த கல்வி ஒரு தொழில் சார்ந்த கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க குழந்தைத் தொழிலாளர் ஒழிப்பு பற்றின விழிப்புணர்வு மக்கள் கிட்ட அவசியம் இருக்கணும் குழந்தை தொழிலாளர்களுக்கு வேலை தேவையில்லை அவங்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்ட்டு சொல்ற ஐயல்ஓவோட குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை சிறப்பிக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் ஸ்ரீலங்காவோட அஞ்சல் துறை ஒரு அஞ்சல் தலையையும் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் உருக்வே அஞ்சல் துறை ஒரு அஞ்சல் தலையையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலைகளை நாம தொழிலாளர் அதாவது லேபர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் தொழில்துறை அதாவது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் குழந்தைகள் நலன் அதாவது சைல்டு வெல்ஃபேர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் கல்வி அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்